السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين للمتقين والسلام على وسيد المرسلين محمد وآله وصحبه ومن تبعهم إلى يوم الدين بعد ونفسي அலாம بتقوى الله وقد قال الله تبارك وتعالى في வகதார்க்குக் الكريم அளவச்சனும் நிகரற்றோனும் ஆகிய இணையற்ற ஜல்ல ஜலாலுக்கே எல்லையற்ற புகழ் அனைத்தும் உண்டாவதாக அகிலத்தார் அனைவருக்கும் அருட்கொடையாக வந்து அன்னவெருமானார் முகமது சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் பேரிலும் அவர்களை பின் துயர்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபியோன்கள் நாதாக்கள் அவுலியாக்கள் டயாமனால் வரையிலே வரக்கூடிய அத்தனை நல்லடியார்கள் மீதும் சலாத் கருணையும் சலாம் என்னும் உண்டாவதாக ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹுமானுவத்தாலா நமக்கு எதையெல்லாம் எடுத்து நடக்கும்படி ஏவிருக்கின்றனோ அவைகளை முற்றுமுழுதாக எடுத்து நடக்கும்படியும் எவைகளை விட்டுவிடும்படி நமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றானோ அவைகளை முற்று முழுதாக விட்டுவிடும்படியும் முதலில் அடியை நினைக்கும் அப்பால் உங்களுக்கும் தப்பாவை கொண்டு நல்ல உதேசம் செய்கின்றேன் அல்லாவின் நெல்லடியார்களே மனிதர்களாகி எங்களுக்கு அல்லா சுத்தாலா சில விடயங்களை எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கின்றான் சில விடையங்களை விட்டுவிடும்படி கட்டளை பிறப்பித்திருக்கின்றான் உலகத்திலே வாழும் மனிதன் தான் நினைத்ததை செய்ய முடியாது யார் நம்மை படைத்தானோ அந்த அல்லாஹனுடைய விருப்பப்படிக்குத்தான் மனிதன் உலகத்திலே வாழ வேண்டும் அதற்காக அல்லாசு ஆணவத்தாலா இந்த மனிதர்களை பாதுகாப்பதற்காக மனிதர்களுடைய நலவுக்காக சில விடயங்களை ஏவியிருக்கின்றான் சில விடயங்களை தவிர்த்து தவிர்த்திருக்கின்றான் அதிலே சில விடயங்கள் மனிதர்களுக்கு ஏவுவதற்கு முன்னால் அல்லது மனிதர்களை தடுப்பதற்கு முன்னால் அதை அதிலே அல்லாஹ் மாணவாக்கி இருக்கின்றான் அதை செய்ய போவதில்லை நான் அதை மட்டும் தவிர்த்து கொள்கிறேன் எனவே மனிதர்களாக நீங்களும் அதனை தவிர்த்து கொள்ள என்று அல்லாஹ் தனக்குத்தானே அந்த விடயங்களை அராமாக்கி இருக்கின்றான் அல்லாஹை நெல்லறியார்களே அதிலே ஒரு விடயத்தை நாம் எடுத்துக்கொண்டால் யா இபாதி என்னுடைய அடியார்களே இன் துல் நப்தி அநியாயம் செய்வதை அநியாயம் இழைப்பதை நான் எனக்கு ஹராமாக்கிவிட்டேன் உலகத்தையே படைத்த ரபுல் இசை உலகத்தினுடைய ஆட்சி அவன் கைவசம் இருக்கிறதோ அந்த ரப்புல் இசத் அல்லாஹை யாரும் தட்டி கேட்க முடியாது அவனோடு யாரும் போட்டி போட முடியாது அவன் நினைத்ததை செய்யக்கூடியவன் நாடியதை செய்யக்கூடியவன் எல்லா சக்திகளும் உடையவன் அந்த அல்லா சுனவ சொல்லுகின்றான் அநியாயத்தை எனவே நீங்கள் யாரும் உங்களுக்கு மத்தியிலே அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம் அநியாயம் செய்ய நினைக்க வேண்டாம் எனவே அநியாயத்தை நான் ஹராமாக்கிவிட்டேன் என்று அல்லா சுனவாலா சொல்லுகின்றான் எனவே அல்லாவி நெல்லடியார்களே அநியாயம் பெரும் அநியாயம் உலகத்திலே ஒரு பயங்கரமான ஒரு பாவம் அநியாயம் என்று சொல்லக்கூடியது உலகத்திலே நாங்கள் சில அமல்களை செய்து கொண்டு நல்லவணன் எங்களுக்கு நாங்கள் மார்க் போட்டுக் கொண்டிருக்கிறோம் உலகத்திலே அப்படியானவர்கள் செய்யக்கூடிய அநியாயங்களை நாங்கள் துருவி ஆராய்ந்தால் அதனை தேடி பார்த்தால் இந்த உலகம் தாங்குமா எங்களுடைய அநியாயத்தின் மூலமா என்பதிலே பெரிய ஒரு சந்தேகத்து கடமாக இருக்கின்றது நிலைமை ஏற்பட்டு விட்டது அதனால் சுனாமி வருவதற்கு சாத்திய கூறு இருக்கிறது நிலநடுக்கம் வந்துவிட்டது இப்போது விஞ்ஞானி நடுங்குகிறார் அவர் நினைக்கிறார் இப்ப ஏதாவது ஒன்று சொல்லிட்டா தான் நான் உலகத்துல தப்பலாம் என்றதுக்காக நிலநடுக்கத்தை வைத்து சுனாமியினுடைய அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹு நெல்லடியார்களே இந்த விஞ்ஞானிகள் அல்ல அறிவாளிகள் எவ்வளவு பெரிய நிபுணர்கள் இந்த உலகத்திலே வரக்கூடிய சோதனைகளை எல்லாம் ஒவ்வொரு விதமான பெயர்களை போட்டு நமக்கு சொன்னாலும் மனிதனுடைய பாவத்தின் காரணமாக மனிதனுடைய அநியாயத்தின் காரணமாகத்தான் இந்த உலகத்துக்கு சோதனைகளும் வேதனைகளும் வருகிறதை தவிர யாருடைய ஆராய்ச்சியும் யாருடைய கருத்தின் மூலமாக இந்த உலகத்திலே இப்படியான பிரச்சனைகள் நடப்பது கிடையாது எனவே அல்லாஹி நெல்லடியார்களே உலகத்திலே இன்றைக்கு மக்கள் அதாவது அநியாயத்தை அதாவது நாங்கள் அநியாயம் செய்வதில்லை என்று தெரியாதனமாக இன்றைக்கு எத்தனையோ அநியாயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் பலவிதமான அநியாயங்கள் அதற்கு பலவிதமான பெயர்கள் புது புது பேர்கள் அல்லாஹின் நெல்லடியார்களே முதலாவதனாக நாம் எடுத்துக்கொண்டால் இந்த அநியாயம் என்றால் என்ன அநியாயம் என்றால் சில விடயங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அநியாயம் என்று பெயர் விட்டது அநியாயத்துக்கு நீதி என்று இன்றைக்கு பேர் விட்டது அல்லஹின் நெல்லடியார்களே அநியாயம் என்றால் என்ன ஒரு வஸ்துவை அதுக்குரிய இடத்திலே நாங்கள் வைக்கவில்லை என்றால் அதுதான் அந்த வசதிக்கு செய்யக்கூடிய அநியாயம் ஒருவருடைய அந்தஸ்தை கொடுக்கவில்லை என்றால் நாம் அவருக்கு அநியாயம் செய்து விட்டோம் ஒருவரை அவருடைய வைக்கவில்லை என்றால் நாம் அவருக்கு அநியாயம் செய்துவிட்டோம் எந்த இடத்துல எது நடைபெற வேண்டுமோ அந்த இடத்திலே அது நடைபெறவில்லையா அது அநியாயம் அல்லாஹின் நெல்லடியார்களே தகுதியில் உள்ள அந்த பொருளுக்கு அதுக்குரிய தகுதியை கொடுக்கவில்லை என்றால் அது அநியாயம் உதாரணத்துக்கு சாதாரண உதாரணம் சொல்லலாம் ஒரு மனிதர் வெளிநாட்டுக்கு போனார் அந்த நாட்டிலே பெருமதியான ஒரு செருப்பை கண்டார் இலங்கை காசுப்படைக்கு பத்தாயிரம் ரூபா அல்லது இருபதாயிரம் ரூபா டாலருக்கு ஒரு செருப்பு வாங்கிட்டு வந்தார் இந்த நூத்தி ஐம்பது டாலருக்கு வாங்கின செருப்ப இந்த ஸ்ரீலங்கால இந்த இலங்கையில இந்த மண் ரோட்ல சார் ரோட்ல செருப்பு காலில் போட்டு போறதா எவ்வளவுக்குரிய அணியாயம் ஆனால் அந்த செருப்பை தூக்கி அந்த மனிதர் தலையில வச்சு கொண்டார் கபட்ல வைக்கிறார் செருப்பை போடும் அதை தூக்கி மேசையில அலுமாற வைக்கிறதுக்குரிய இடம் கால் அது ஒரு கோடி கொடுத்து நீங்கள் வாங்குங்கள் அதுக்குரிய இடம் கால் அல்லாஹின் நெல்லடியார்களே தொப்பி பழைய ஆகிவிட்டது பழசி ஆனாலே யாரும் சுத்திக் கொள்றதில்லை அதுக்குரிய இடம் தலை அல்லாவை நெல்லடியார்களே எனவே எதுக்குரிய இடம் எதுவோ அந்த இடத்தில வைப்பதுதான் அதுக்குரிய ஹப்து அதனை வைக்கவில்லை என்றால் இவன் அநியாயம் செய்துவிட்டான் எனவே உலகத்திலே இப்படியான பல பாடங்களை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது நாங்கள் எல்லோரும் எத்தனையோ அநியாயங்களை செய்து கொண்டிருக்கிறோம் உலகத்தில் இருக்கக்கூடிய அநியாயங்களிலே ஆகப்பெரிய அநியாயம் என்ன சொல்றான் அல்லாவுக்கு இணைப்பதுக்கு தகுதியான விட்டுவிட்டு தகுதி இல்லாத படைப்பிடங்களை மனிதன் வணங்குகிறான் என்றால் இதுக்கு அரபியிலே சொல்றது சிர்கு அல்லாவுக்கு இணை வைத்து விட்டான் அல்லாவுக்கு மாற்றமானதை வணங்கிவிட்டான் எனவே லவகுல் முன் அசீம் இது மிகப்பெரிய அநியாயம் அநியாயம் அந்த யாராக இருந்தாலும் பட்டம் பெற்றவனாக இருக்கலாம் அறிவாளிகளாக இருக்கலாம் விஞ்ஞானிகளாக இருக்கலாம் வானத்தை பூமியை ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் அந்த ரப்பை விளங்கவில்லை என்றால் இவர்கள் உலகத்திலே அநியாயம் செய்கிறார்கள் அந்த ரப்பை வணங்கவில்லையா இவர் உலகத்திலே அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்ததாக நெல்லடியார்களே எங்களுக்கு இரக்கத்தின் காரணமாக இந்த இஸ்லாத்தை நமக்கு தந்திருக்கிறான் இந்த அழகான ஒரு மார்க்கம் கண்ணியமான ஒரு மார்க்கம் உண்மையான மார்க்கம் இதுக்கு ஈடாக எந்த ஒரு மார்க்கமும் கிடையாது இப்படியான பரிசுத்தமான மார்க்கத்தை நமக்கு தந்து உலகத்திலே முஸ்லீம்களாக வாழ வைத்து அந்த அல்லாஹுக்கு இஸ்லாமியர்கள் என்ற பெயரிலே இஸ்லாம் என்ற பெயரிலே எத்தனையோ விதமான பாவங்களை செய்து அந்த ரப்புக்கு மாறு செய்து நாம் நம்மையே ஏமாத்தி இன்றைக்கு நாங்கள் உலகத்திலே அநியாயம் செய்து கொண்டிருக்கிறோம் அல்லாவின் நெல்லடியார்களே நாம் முஸ்லீம்கள் எங்களுக்கு மாத்திரமல்ல எல்லோருக்கும் சொந்தமானது எல்லோருக்கும் உரிய ஏவல்கள் விளக்கல்கள் அந்த குரானில் இருக்கிறது என்றாலும் கூட நாம் முஸ்லீம்கள் நாங்கள் இந்த குரானின் படி வாழ மிகவும் தகுதியுள்ளவர்கள் புரான் தான் எங்களுக்குரிய வழிகாட்டி புரான் தான் எங்களுக்குரிய தீர்வு நாங்கள் எடுத்து நடக்காமல் இந்த குரானை விட்டுவிட்டு எகூதிகளுடைய நசாராக்களுடைய அந்நிய சமூகத்தினுடைய வாழ்க்கையை நாங்கள் தேர்ந்தெடுப்போம் என்று சொன்னால் நாங்கள் செய்வது அநியாயம் எங்களுடைய வாழ்க்கைக்கு எங்களுடைய தப்புக்கு நாங்கள் அநியாயம் செய்து விட்டோம் நெல்லடியார்களே ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் பெரும் அநியாயங்கள் நடக்கின்றன கூட்டு வாழ்க்கையிலும் அநியாயங்கள் அநியாயம் என்று சொல்லலாம் யாராவது எடுத்தார் அவரை டாக்டர் ஆகலாம் அல்லது லாயர் ஆகலாம் எதிர்பார்க்கிறாங்க இவரை கொண்டு போய் வாப்பா மதுர சாலை சேர்த்தார் அந்த பொடியின் பாவம் ஒரு வெள்ள சுப்பா உடுத்து தலப்பாவை கட்டி ஊருக்கு வாரார் மக்கள் என்ன சொல் பாப்பாயம் செஞ்ச பாருங்களை பார்க்கவே பெரிய பரிதாபமா இந்த சலப்பாவையும் கட்டி ஜிப்பாவை போட்டி இந்த பிள்ளைக்கு செஞ்சுக்கிற அநியாயத்தை அப்படின்னு மக்கள் நலவை மறுபக்கம் பெரட்டி அநியாயம் என்கிறார்கள் அல்லாவை நிழறியார்களே இல்லை ஒவ்வொரு மனிதனும் இன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய அநியாயங்களை எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு தந்தையை எடுத்துக்கொண்டால் விடயங்கள் எவ்வளோ சேர்த்துக்கிறார் அது ஆண்கள் பாடசாலையா பெண்கள் பாடசாலையா அதுல கலாச்சாரம் என்ன அதுல என்ன படிச்சு கொடுக்கிறார் அதை பார்க்கறது பெரிய அமௌண்ட் கொடுத்து பெரிய தொகை கொடுத்து எந்த ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க அது ஒரு பெருமை இன்றைக்கு பெரிய அமௌண்ட் கொடுத்து சேர்க்கிறது அப்படியான பெரிய பாடசாலைகள் கொண்டு போய் இந்த குழந்தைகளை சேர்த்தா பெரும் பெரும் பாவங்கள் எல்லாம் ஏட்டு பிள்ளைகள் முஸ்லீம்கள் அந்நியர்கள் எல்லோரும் சேர்ந்த பாடசாலை எவ்வளவு பணம் அதிகமாகுமோ ஒரு காலம் இருந்தது பணம் மரியாதையுடையவர்களாக கௌரவமானவர்களாக ரெஸ்பெக்டான மக்களாக இருந்தார்கள் இன்று யாரிடத்துல பணம் அதிகமோ அவரிடத்துல பாவம் அதிகமாக இருக்கிறது எனவே பணக்கார வீட்டு பிள்ளைகள் அதிகமான புதிய புதிய நல்ல மொடல் உள்ள பாவங்களை எடுத்துக்கொண்டு பாடசாலைக்கு வருகிறார்கள் அழகான முறையிலே நல்ல ஒழுக்கமாக வளர்த்த குழந்தை இந்த குழந்தைகளை அந்த பாடசாலையிலே கொண்டு போய் போட்டு பத்து பதினைஞ்சு நாட்களிலே இவனிடத்தில் ஒரு புது புது விதமான பழக்கங்கள் பயங்கரமான மோசமான இஸ்லாத்துக்கு ஏதாவது இடரை உண்டாக்கக்கூடிய சில கெட்ட பழக்கங்கள் உருவாகி கொண்டு வருது அதா கவனிக்கிறார் இல்ல என்ன கவனிக்கிறார் இவன் ஒவ்வொரு நாளும் பாடசாலைக்கு போறானா ஸ்போர்ட்ஸ்ல நல்லா இருக்கிறாரா அல்லது நல்லா படிக்கிறாரா ஓ எல்லாம் எடுத்தாரா அல்லது ஏஎல்ல மார்க்ஸ் எடுத்தாரா இந்த மார்க்ஸ் தான் உம்மா அப்பா பாக்குறாங்களே தவிர டிசிப்ளின் அந்த பிள்ளையினுடைய ஒழுக்கம் என்னன்றது எந்த உமா பாப்பாவும் கவனிக்கிறாங்க நெல்லடியார்களே துணியாவை குடுக்கிறதுக்கு எவ்வளவோ ரெடி எவ்வளோ செலவழிக்க ரெடி அந்த பிள்ளைய தூக்கி விடுறதுக்கு எவ்வளோ பாடுபட தயார் தெரியாது பாப்போட பேர்ல ஒரு யாசினோத தெரியாது வீட்டுல குரானோத தெரியாது அவனுக்கு எப்படி உதவெடுக்கிறன்னு தெரியாது எப்படி சொல்லுறன்னு தெரியாது தான் எப்படி சுத்தமாகறேன்னு தெரியாது இது உமா பாப்பா அந்த பிள்ளைக்கு கொடுக்கல எனவே உமா அந்த பிள்ளைக்கு அநியாயத்துல ஆப்பெரிய அநியாயம் இந்த பிள்ளைக்கு தீன கொடுக்காம இருக்கிறது பிராண படிச்சு கொடுக்காம இருக்கிறது இஸ்லாத்த சொல்லி கொடுக்காம இருக்கிறது அல்லாமு நெல்லடியார்களே இதனுடைய விபரீதம் என்ன தெரியுமா அந்த புள்ள பெருசாவி படிச்சி பட்டம் பெற்று ஒரு ஜொப் செஞ்சு பணக்கார நாயினத்துக்கு போறோம் அதே புள்ள சொல்ல கூட்டோட்டு வெளியே விரட்டுறாங்க இந்த வயசாளிகளால பெரிய தொல்லை ஆயிடுச்சு இவங்க வயசு போய் சும்மா அரிக்காம எவ்வளவு கரைசல் கொடுக்கிறாங்க எங்களுக்கு அப்படின்ட்டு உமா பாப்பாக்கு சொல்லி சொந்த தாய் தந்தை படிப்புக்காக செலவழித்த தந்தை படிப்புக்காக பாடு பாடுபட்டு கஷ்டப்பட்டு காலை மாலை இந்த தாயை குழந்தைக்காக அநியாயம் இல்லையா நல்ல பெரும் அநியாயம் விரட்டி பெருமை பேசுறார் எனக்கு இந்த உமாப்பா தருவார் நாங்களும் மனைவி நாங்கள் எங்களுக்கு இந்த வயசாளிகளை வச்சுலய கேளா அவன் அனுப்பிவிட்டாச்சு பெருமை பேசுவான் என்ன அநியாயம் செய்யுது தெரியும் உமா அப்பாவுடைய பெருமதி தாய்க்கும் தந்தைக்கு நீங்க கொடுக்க வேண்டிய கண்ணியம் அல்லாவின் நெல்லடியார்களே அந்த புல்ல அநியாயம் செய்யாது இதே அந்த நேரத்தில் பெரிய ஒரு துரோகம் என்னண்டா மூணு மூணு பார்வையில பாக்கிறது மூணு மூணு மாறி பிரிச்சு பாக்கிறது காசுள்ள புள்ளைய கௌரவப்படுத்துவார்கள் காசுல்ல கஷ்டமான கணக்கெடுக்கிறது இல்லை அல்லாவின் நெல்லடியார்களே சில உம்மாப்பாட பழக்கம் சில பெற்றோருடைய பழக்கம் ஒரு மகனோ அல்லது மகளோ அந்த உமா வாப்பாவை நல்லா கவனிக்கிறாங்க மாசம் மாசம் மருந்துக்குரிய செலவு சாப்பாட்டுக்குரிய செலவு வீட்டுக்குரிய செலவு எல்லாத்தையும் கொடுத்து அந்த உமா வாப்பாவை நல்லா கவனிச்சாலும் அந்த உமாப்பாட உள்ளத்துல இவர் இந்த புள்ள இந்த ஆம்பளை கவனிக்கிறாங்களே அப்படின்ற உள்ளது வருஷத்தை கொடுக்க மகன் ஒரு கேக் பொட்டியை கொண்டு வந்து கொடுத்தா அல்லது நோம்பெண் நாளைக்கு ஒரு சாரியை கொண்டு வந்து கொடுத்தா ஊரெல்லாம் காட்டி தெரியுறாங்க எங்கட மகள் ஒரு சாரி கோம் தந்தா எங்கட மகள் ஆயிரம் ரூபாய் சல்லி தந்தா ஒவ்வொரு நாளும் செலவழிக்கிற புள்ள அந்த பிள்ளைய பத்தி ஒவ்வொரு நாளும் குற ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தைய பார்த்தி ஒவ்வொரு நாளும் குகல் அல்லாவின் நெல்லடியார்களே இது உம்மா அப்பா செய்யணும் அநியாயம் உள்ளத்துல இந்த உம்மா அப்பா பத்தி வெறுப்பு வாரத்துக்கு காரணமாக அமையும் எனவே ஒவ்வொரு பெற்றோரும் நினைக்கணும் ஏன் மூணு அல்லது ஆறு புள்ள அவ்வளோ நாம் பெற்றது ஏன் இந்த நான் பிரித்து பார்க்கிறேன் எல்லா பிள்ளையும் சமமாக அழகாக பாருங்க செய்வான் கௌரவத்தை நெல்லடியார்களே எனவே உமா இவ்வளவு செலவழிச்சோம் பெற்றோர்கள் என்னையும் ஒதுக்கிறாங்க என்னைய கணக்கெடுக்கிறாங்க சோதனை கவனிச்சாலும் நன்றி செலுத்தான் எனவே அந்த சோதனை சோதனையில இந்த மானோ அல்லது மாலோ புறமையோட இருந்து வெற்றி பெறுவாங்கன்றா அவனுக்கு அது சொருக்கத்துக்குரிய ஒரு வழியாக அமையும் அல்லாவை நெல்லடியாங்களே எனவே அநியாயம் என்றது இது பெரிய ஒரு பாவம் அல்லா தாலா இந்த அநியாயத்தை விரும்புறது யாருக்கு துரோகம் செய்யறீங்களோ யாருக்கு அநியாயம் செய்யறீங்களோ அவங்க உங்களுக்காக வேண்டி கையேந்தி உங்களுக்காக செய்வார்கள் என்றா அந்த பத்வாவால்தான் தட்டமாட்டான் அது ஏற்றுக்கொள்வான் எனவே அல்லாவின் நெல்லடியார்களே ஒரு முறையாத கேட்டாங்க அதாவது போனவன் யார் தெரியுமா சகாபாக்கர் சொன்னாங்க கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறாரே அதாவது வாகனம் இல்லாம வீடு இல்லாம துணியால சாப்பிடுறதுக்கு நாளையில என்னுடைய உம்மத்துல ஒரு மனிதர் எப்படி தொழுகை நோம்பு ஜக்காத்து தான நிறைய பள்ளிகள் கட்டி நிறைய அஜிக்கல் உம்ராக்கள் செஞ்சு எல்லா நன்மைகளையும் சுமந்து கொண்டு வருவார் மக்கள் பொறாமல்னிதர்கள் கூட்டம் வருவார்கள் என்ன சொல்வார்கள் சொல்லுவார் யாழ் தா இவன் இவ்வளவு பெரிய அமல தூக்கி வந்திருக்கிறான் இவன் எனக்கு ஹக்கு இல்லாம இவன் எனக்கு தேவை இல்லாம எனக்கு ஏசிருக்கிறான் யாழ்லா அப்படியா அவனுடையிலிருந்து கொடுக்கப்படும் ஹியமத்துடைய நாளையிலே எந்த கொம்புள்ள ஆடு கொம்பு ஆட்டுக்கு குத்தியதோ இதற்கும் கியாமத்திலே அல்லாஹ் அந்த கொம்பில்லாத ஆட்டுக்கு கொம்பை கொடுத்து இதற்கு குத்தி கேமத்திலே பழி வாங்கி ஏன்ல்லா கியாமத்தில் அதுக்கு பழி வாங்குறான் என்றா இந்த மனித சமுதாயம் விளங்கணும் அல்லாஹால நீதம் உள்ளவன் அந்த கியாமத்துடைய நாள் மாளிகைய அதிபதி அவன் ஒவ்வொரு நீதத்தை சரியாக நிறைவேற்றுவான் என்ற அந்த பாடத்தை நமக்கு புகட்டத்தான் அந்த ஆட்டுக்கு மத்தியிலே அல்லா கியாமத்தில் நீதி செலுத்துவான் எனவே இன்னொரு மனிதர் சொல்லுவார் அடிச்சுட்டார் அவருக்கு கொடுக்கப்படும் இப்படி ஒவ்வொருவராக வந்து முறையிடும் பொழுது இவருடைய நன்மையிலிருந்து எல்லாம் எடுத்து கொடுத்து கடைசியாக நன்மை எல்லாம் தீர்ந்து போய் பாவங்கள் மாத்திரம் இன்னும் லைன் இருக்குது இன்னும் மக்கள் நிக்கிறாங்க என்ன அவங்களுக்கும் இவன் அநியாயம் செய்திருக்கிறான் ஏசி இருக்கிறான் பேசியிருக்கிறான் அடிச்சிருக்கிறான் அவனுடைய காணியை பரிசு நெல்லடியார்களே இப்ப என்ன செய்யப்படும் தெரியுமா இவனுடைய அளவுக்கு அவருடைய பாவத்தை எடுத்து இவனுடைய தலையில போடப்படும் நன்மைகள் எல்லாம் போய் பாவங்கள் மாத்திரம் மிஞ்சி மற்றவருடைய பாவத்தை சுமந்து கொண்டு கியாமத்திலே தத்தளிப்பான் இவன் தான் இவன் தான் மங்குலோத்துக்காரன் என்ற சூழ்நிலை குடும்பத்தோடு ஒவ்வொரு வருஷமும் இலங்கையில அதிகமான மக்கள் கிடையாது எல்லாரும் மக்காவிழை மதினாவுல குடும்பத்தோடு உம்ரா பிறந்த பச்சை பிள்ளையை தூக்கொண்டு உம்ரா ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நல்ல காரியங்கள் எல்லாத்திலையும் ஈடுபடுறார் ஆனா அல்லாவின் நெல்லடியார்களே அவருடைய வாழ்க்கையில சில முக்கியமான இடங்கள்ல இவர் செய்த அநியாயம் அவருடைய அந்த அமல்கள் அல்லா பாதுகாக்கணும் அதுக்கு என்ன முடிவோ தெரியல செஞ்சாலும் கூட அவருடைய உள்ரங்கத்தை பார்க்கும் பொழுது அவருடைய வியாபாரத்தை பார்க்கும் பொழுது அவருடைய வியாபாரத்தில் பெரிய அநியாயம் நடக்குது யாருடைய கடையை எடுத்து இவர் அவருக்கு அநியாயம் செஞ்சு வியாபாரம் செய்கிறார் கடை சொந்தக்காரன் ஒவ்வொரு நாளும் நெருப்பு ஓத்துல கட்டிக்கொண்டு அவன் ஒவ்வொரு நாளும் வலக்கு பேசி எல்லா ஏற்பாடும் எப்படியோ யாருடைய சொத்து இவர் இன்றைக்கு பிசினஸ் பண்ணி ஊர்ல ஆட்சியாரி ஊர்ல ஒவ்வொரு வருஷமும் உடா செய்தார் பெரிய பணக்காரர் அல்லாவை நெல்லடியார்களே அதுல பெரிய அநியாயம் என்னண்டா எிகளுடைய சொத்துக்கள் இன்றைக்கு போது இவர் பள்ளி கடை எடுத்தார் ஐம்பது கட்டி ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா அல்லது ஒரு நாளைக்கு இருபத்தி அஞ்சு ரூபா இன்றைக்கும் அந்த முப்பத்தஞ்சு வருஷம் கடையில தொழில் செஞ்சு சுபானல்ல இவர் தோடீஸ்வரர் எத்தனையோ வீட்டை வாங்கி எத்தனையோ வாகனம் வாங்கி படிக்க வச்சு நல்ல பெரிய பணக்காரர் கற்றார் நூறு நெல்லடியார்களே பள்ளி கட்டுறது நூறு ரூபா அந்த கடையை எடுத்து இவர் வேறொத்தருக்கு கூலி கொடுத்து ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபா வாங்குறார் ஒரு நாளைக்கு மூவாயிரம் ரூபா வாங்குறார் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா வாங்குறார் பள்ளிக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஊர்ல சொன்னாங்க ஒரு மாசத்துக்கு இருநூறு ரூபாய் கற்றார் அல்லாவின் நெல்லடியார்களே இதெல்லாம் துணியாவுடன் மறைக்கலாம் நிர்வாகிகள் கணக்கெடுக்காம இருக்கலாம் நிர்வாகிகள் பயந்து அதை பேசாம இருக்கலாம் அல்லாவின் நெல்லடியார்களே யார் மனிதர்களுக்கு பயந்தவர்களோ இவர்கள் நிர்வாகத்துக்கு தகுதியற்றவர்கள் மனிதர்களுக்கு பயந்து செயல்படக்கூடியவர்கள் அவர்கள் பள்ளியினுடைய நிர்வாகம் செய்ய முடியாது யார் அல்லாவை மாத்திரம் பயப்படுவார்களோ இவர்கள் தான் அல்லாவுடைய நிர்வாகிகளாக இருக்கணும் அல்லாவி நெல்லடியார்களே எனவே நம்முடைய இலங்கை நாட்டிலே அல்லாவுடைய மாளிகைகள் இந்த பள்ளிகளுக்கு சொந்தமான எத்தனையோ சொத்துக்கள் எத்தனையோ வீடுகள் எத்தனையோ லேண்டுகள் எத்தனையோ கடைகள் இன்றைக்கு எத்தனையோ பேர் மாறிக்கலாம் ஆனால் நெருப்ப கட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் ஆனவ தால என்ன சொல்ற அதாவது நீங்க நினைக்கிறீங்களா நீங்க அதாவது யார் யாரெல்லாம் அநியாயம் செய்கிறார்களோ இந்த அநியாயத்தை அல்லாக்கு இந்த அநியாயம் செய்யறது தெரியாது அல்லாவை நினைக்கிறீங்களா அல்லா தாலா சொல்றான் இன்னமா யு ஆசை இப்ப பிடிக்கிறது இப்ப நீங்க பணக்காரர்கள் நீங்க பெஞ்சில போறீங்க உங்களுக்கு எல்லாம் இருக்குது அல்லா இப்ப பிடிக்கிறதில்லமா யு ஆசை அல்லா பிற்படுத்தி வச்சிருக்கிறான் அவகாசம் உதவி செய்யாத தேவைப்படுற நாள் அநியாயத்துக்கும் நியாயத்துக்கும் அங்கே தீர்ப்பு செய்யப்படுற நாள் நீதி உள்ள அந்த அல்லா தீர்ப்பு செய்யற நேரத்தில் அங்க பிடிக்கிறதுக்காக உங்களுக்கு நாங்கள் அவகாசம் தந்திருக்கிறோம் அல்லாஹ் வாங்க சொல்றாங்க எனவே அல்லாஹின் நெல்லடியார்களே நாங்கள் பள்ளி சொத்து சொல்ல சொல்லும்டிகூட நாங்கள் எங்களுக்கு சொந்த மா முடியாது அது என்னென்னமோ சட்டங்கள் இருபது வருஷம் முப்பது வருஷம் இருந்தா சொந்தமாக இருந்த சட்டங்கள் நபி அலை சொன்னார்கள் உள்ளத்துக்கிட்ட நீ கேளுவாப்பா உண்ட உள்ளன் தான் முஃப்தி உண்ட உள்ளன் சொல்லுதா மத்தவன் சொத்தை எடுத்துட்டு நீ நிழல் காயிறாய் நீ பணக்காரனாக இருக்கிறாய் நீ சந்தோஷமா இருக்கிறாய் அந்த சொத்துக்கு சொந்தமானவன் அவன் சொத்துக்கு சொந்தமானவன் அவங்க கஷ்டப்படுறது அவன் கண்ணீர் வடிக்கிறத சுமந்து நீ மற்றவன் சொத்துல நிழல் காய்ந்தா இது அநியாயம் இல்லையான்றது அல்லா சுணவத்தாலா எங்களது துரானின் மூலமாக கேட்டுக் கொண்டிருக்கிறான் அல்லாவின் நெல்லடியார்களே எனவே இப்படியான சகோதரர்கள் இன்று நாங்கள் ஏழைகளாக ஆனாலும் சரி உடனடியாக இந்த பாவத்தை விட வேண்டும் எப்படிப்பட்டே இவ்வளோ துணியாவுடைய வாழ்க்கையிலே சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு அந்த ஹேமத்திலே நாங்கள் யாரும் கஷ்டப்படக்கூடாது அல்லாவை நிலடியார்களே அதனால் இந்த விடயங்களில் நாங்கள் எல்லோரும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே அதாவது அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய அநியாயங்கள் இன்னொரு அனுகாயம் என்னால் எதிர்பார்கள் என்று சொன்னார்கள் அமானிதம் அமானிதம் என்றாலே நம்பிக்கையாக பாதுகாக்கப்பட வேண்டியது அமானிதம் என்றது ஆயிரம் ரூபாய் காசு தந்தார் அல்லது ஒரு லட்சம் சல்லி தந்தார் இதை மட்டும் சத்திரமா கபட்ல போட்டு மூடி வச்சு கொடுத்தாரு இது மட்டுமல்ல அமானிதம் ஒருத்தருடைய வார்த்தை அமானிதம் ஒருத்தருடைய மானம் அமானிதம் இன்னொரு சொத்து அமானிதம் மற்றவருடைய ராசியங்கள் அமானிதம் இன்றைக்கு நாங்கள் எத்தனை பேர் அமானுதத்தை பாதுகாக்கிறோம் அல்லாவை நல்லடியார்களே எனவே அமானிதம் வீணாக்கப்படுமாக இருந்தால் கயாமத்தை எதிர்பாருங்கள் என்று சொன்னார்கள் சாபாக்கள் கேட்டார்கள் யார் அசூல் அல்லா அந்த வீணாக்கிறது எப்படி என்று கேட்டார்கள் எதிர்பார்க்கு அல்லாவி நெல்லடியார்களே இந்த எத்தனையோ இடங்கள்ல தகுதி இல்லாதவர்கள் முன் வந்ததனால் ஊர்களினுடைய நிர்வாகம் தகுதியவர்கள் பின்னாய் விட்டார்கள் தகுதி இல்லாதவர்கள் சண்டை பிடித்து ஆறு சேர்த்து நிர்வாகத்துக்கு வாராம் என்னத்துக்கு அல்லாவுடைய மாளிகைய நிர்வாகம் செய்யறதுக்கு ஊர்ல சண்டை எங்க ஒரு ஊர்ல முன்னூறு குடும்பம்டா அந்த முன்னூறு குடும்பமும் நாளா பிரிஞ்சு என்னது ஒரு தேர்தல் மாறி எலக்ஷன் கேட்கிற மாதிரி பள்ளியுடைய நிர்வாகத்துக்கு வாரத்துக்கு ஊரூரா சண்டை பிடிச்சி பள்ளிகளுடைய காவல்துறையை நெல்லடியார்களே அந்நியர்கள் வந்து எங்களை சமாதானப்படுத்துற அளவுக்கு எங்க பள்ளிகளை நாங்கள் நாசமாக்கி வச்சிருக்கிறோம் அல்லாவை நெல்லடியார்களே தகுதி இல்லாதவர்கள் நிர்வாகத்துக்கு வர முடியாது அந்த தகுதியை பள்ளிகள் அதாவது யாப்பு அமைச்சிருக்கிறாங்க நிர்வாகத்துக்கு வரணும் அல்லாஹின்னு அமைச்சிட்டான் என்ன யாப்பூ பள்ளியினுடைய நிர்வாகிகளுக்கு நாலு விஷயங்கள் இருக்கணும் அவரு தான் பள்ளியினுடைய நிர்வாகியாக வரணும் என்ற யாப்ப அல்லா குரான் அமைச்சிட்டான் நீங்க எந்த யாப்ப போட்டாலும் அதுதான் முதலாவது என்ன அதாவது நிலைநாட்டக்கூடியவர் கொடுக்கக்கூடியவர் செலவழிக்கக்கூடியவர் பள்ளியினுடைய குறைபாடுகளை கண்ட காசு பணத்தால செய்தவர் பள்ளியிலிருந்து நிழல் காஞ்சி அவர் பணக்காரராகிறார் அவர் கடை வாங்குகிறார் அல்லாஹை நெல்லடியார்களே நான் சொன்னேன் ஒவ்வொன்றையும் பிடிப்பான் நாலாவது பயப்படக்கூடாது அப்படின்னா ஊர்லாக கெட்டவன் அல்ல நல்ல பக்குவம் உள்ள தைரியசாலிகள் இவர்கள் தான் பள்ளிக்கு வரணும் அந்த பள்ளி அந்த ஊரில் உள்ள எல்லோருக்கும் சொந்தமானது அது ஒரு கூட்டம் இருபது வருஷம் முப்பது வருஷம் பரம்பரை சொத்து மாறி பள்ளிகளுக்கு உட்கார்ந்து கொண்டு அந்த பள்ளியை ஆட்சி செய்யறது இதல்ல அந்த ஊரில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் பள்ளி பொறுப்பு எல்லோரும் அந்த பள்ளியை பத்தி கவலைப்பட்டு எல்லோருடைய ஆலோசனைக்கு ஏற்பத்தான் அந்த நிர்வாகம் அமைய வேண்டுமே தவிர அந்த சொந்த லாபத்துக்காக நான் முந்தின கொமெண்டில் இருந்தேன் இப்ப நான் விலகினா எனக்கு கௌரவம் இல்ல வேற வேற லாபம் இல்ல என்றும் பள்ளியை புடிச்சு பள்ளி என்றது அல்லாவுடைய மாளிகை நிலவு நடக்கணும் நல்ல விஷயங்கள் உருவானோம் மக்கள் ஒன்று சேரணும் இதுக்காகத்தான் பள்ளி நிர்வாகம் அல்லா நிலடியார்களே எனவே தகுதி இல்லாதவர்கள் நிர்வாகத்துக்கு வரும் பொழுது நாங்கள் ஊர் மக்கள் எங்க ஊருக்கு நாங்கள் பெரிய அநியாயம் சேரோம் அந்த அநியாயத்தை நாங்கள் இல்லமாக்கிறோம் அல்லாவி நிலடியார்களே அதே போன்று எத்தனையோ விடயங்கள் அநியாயம் என்று தெரியாமலே மக்கள் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் நடக்க வேண்டியவர்கள் இஸ்லாம் சமூகம் இன்றைக்கு நம்பிக்கையாக நடக்க வேண்டியவர்கள் ஒரு காலத்திலே நம்முடைய நாட்டிலே வியாபாரிகள் என்றால் எங்கட முஸ்லீம்கள் நம்பிக்கையான வியாபாரிகள் என்றால் எங்கட முஸ்லீம்கள் அது நாம் அந்நியர்கள வியாபாரிகள் அந்த நம்பிக்கை என்ற அதுக்கு அந்த நம்பிக்கை என்ற வார்த்தையை நாங்கள் மறந்து அநியாயம் என்ற அந்த வார்த்தையை எங்களுடைய நோக்கமாக ஆக்கிக்கொண்டோம் அதனால் இன்றைக்கு பெரிய நஷ்டம் இஸ்லாத்துக்கும் நஷ்டம் முஸ்லிம்களுக்கும் குடும்ப வாழ்க்கை என்று வரும் பொழுது எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் துரோகம் செய்யக்கூடாது எங்களுடைய மனைவிக்கு நாங்கள் துரோகம் செய்யக்கூடாது ஒரு வாப்பா எங்களை நம்பி அவர் பிள்ளையை சந்தரிக்கிறார் இவர் என்ற பிள்ளைய பாதுகாப்பார் உத்தரவாதம் இவரு அப்படின்னு எல்லோருடைய திருமணம் செஞ்சு தந்தார் ஆனா இந்த பிள்ளைக்கு இவர் பெரும் துரோகம் செய்கிறார் அல்லாவில் நிலறியாளர்களே அந்த மனைவியோடு இருக்கும் பொழுது நல்லவனாக இருந்து கொண்டு வெளிநாடுகளுக்கு போனால் வெளி ஊர்களுக்கு போனால் அந்த மனைவிக்கு துரோகம் செய்து பெரும் பெரும் பாவங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் அல்லாவி நிலையார்களே நாங்கள் பொதுமக்களோடு ஏதாவது அநியாயம் செஞ்சா அந்த பொதுமக்கள் நமக்கு தட்டி கேட்க இருக்கிறார்கள் ஆனால் எனக்கு கீழே முடங்கி கிடக்க வேண்டும் மனைவி எனக்கிட்ட தட்டி கேட்க மாட்டா பாவம் வந்த பெண்கள் அந்த பெண்களுக்கு நாங்கள் துரோகம் செஞ்சு கொண்டிருக்கிறோம் அவருடைய தக்குவாக்கு நாங்கள் துரோகம் செய்கிறோம் அவருடைய கற்புக்கு நாங்கள் துரோகம் செய்கிறோம் அல்லாவி நிலடியார்களே எங்களை நம்பி வந்தவர்கள் அவர்களுக்கு நாங்கள் எந்த விதத்திலும் ஒரு நாளும் செய்யக்கூடாது அதே நேரத்திலே சில கணவன்மார்கள் திருமணம் செய்யும் பொழுது மட்டும் தரையில பொண்ணோட சேத்தைங்களுக்கு ஏதாவது தேவண்டு நேரத்தோட பேசி முடிச்சிருக்காங்க அந்த வாப்ப பாக்கிறார் இந்த புள்ள பாவம் எப்படியாவது குடுத்து முடிச்சிடணும் அதுக்காக தானியத்தாரேன் வீட்டை தாரேன் எல்லா சொத்தையும் எழுதி விட்டார் அவர் யோசிக்கல புள்ள எ எப்படியாவது கொடுக்கணும்ன்ற நோக்கத்துல எல்லாத்தையும் எழுதி விட்டார் கல்யாணம் முடிஞ்ச புறத்த பாப்பாக்கு யோசனை வருது இப்ப நாங்க என்ன நடு ரோட்டில் இறங்குறதா இல்லாட்டி எங்க போறதுதா கொஞ்ச நாள் போகல ரெண்டு புள்ள மூணு இப்ப மாப்பிள்ள சொல்றான் உண்ட மாப்பூட்ட தாராரோ எப்ப கடைய தாராரோ எப்ப ஒரு கோடி தாராரோ அப்பதான் நீ வரோனும் அது வரைக்கும் எந்த வீட்டுல கேடா அப்படின்னு அந்த இவனை நம்பி வந்து அந்த பொம்பளைய இவன் பெத்து போட்டு அந்த ரெண்டு மூணு புள்ளையும் அப்படி விரட்டி விடுற வாப்பாட வீட்டுக்கு எல்லாவி நல்லடியார்களே இவனுக்குரிய அக்கா குடும்பத்தில் உள்ள கஷ்டப்படுத்தி எத்தனையோ குடும்பத்திலிருந்து அடிச்சு விரட்டிக்கிறாங்கல்ல நிலையாக ஆனால் பெரும் அநியாயங்கள் எங்கடைய சமுதாயத்தில் நடக்கும் பொழுது அல்லாஹ் சுஹான அவன் புறத்தால பயங்கரமான சோதனைகளை பயத்தை நோவினையை அல்லா நிம்மதியா ஈக்க விடாம எங்களுக்கு பிற பிரச்சனைகளை அனுப்பிக் கொண்டே இருப்பான் அதனால விஞ்ஞானி சொல்ற கருத்தல்ல எங்களுக்கு அல்லாஹ் சொன்ன கருத்து நாங்கள் அநியாயம் செய்வோம் என்றா அல்லா அவன் புறத்திலிருந்து பெரும் பெரும் சோதனைகளை அனுப்பி கொண்டே இருப்பான் அல்லாஹின் நெல்லடியார்களே அதனால் நபி அலிசலாம் சொன்னார்கள் அவ முதலுமா அநியாயம் சென்றவனுக்கும் அநியாயம் செய்யப்பட்டவனுக்கும் நீங்க உதவி செய்யுங்க சொன்னாங்க யாரும் சொல்லலாம் அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு உதவி செய்யலாம் அநியாயக்காரனுக்கு எப்படி உதவி செய்யறது நவியர்கள் சொன்னார்கள் அநியாயக்காரனை அவன் செய்யக்கூடிய தடுக்கிறது தான் அவனுக்கு செய்ய உதவி என்று சொன்னார்கள் சல்லா அலிஸ்லம் அவர்கள் ஆனால் யார் அநியாயத்துக்கு துணை செய்வார்களோ இவனும் அநியாயம் செய்து அல்லாஹ் யாருக்கும் அநியாயம் செய்யறதில்லை ஒவ்வொரு மனிதர்களும் தாங்கள் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக தனக்கு தானே அநியாயம் செய்து கொள்கிறார்கள் எனவே அல்லாஹி நெழடியார்களே அநியாயம் செய்ய வந்தவர்கள் அல்ல நாம் தேதமான அத தலைவருக்கு நீதமான இமாமுக்கு தனி இடம் இருக்கிறது எனவே நாங்கள் நியாயமாக நீதமாக நடந்து உலக வாழ்க்கையை அல்லாவுக்கு பொருத்தமான அமைக்கத்தான் இந்த உலகத்தில் நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறோம் எனவே அல்லா தானா நம் அனைவரையும் அவனுக்கு விருப்பமானவர்களை ஆக்கி வைப்பானாக யாழ் தான் உலகத்திலே அநியாயக்காருடைய பட்டியல் சேர்த்தா யாரு தான் உனக்கு விருப்பமானவர்களாக நியாயமாக நீதியாக எல்லா பாவத்தை விட்டும் தவறுந்து உனக்கு பொருத்தமான முறையை வாழக்கூடிய நல்ல பாக்கிய தந்தவர்களாக எங்கள் எல்லோருடைய பாவத்தை மன்னிப்பாயாக முஸ்லாமா பாவத்தை மன்னிப்பாயாக For more lectures visit slhub.com